அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி இறந்த சிமானுவேல் சிந்தனையின் தலைப்பு அறிவியல் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கண்டுபிடிப்பதற்கு அறிவியலை வழிவகுத்தது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமது அன்றாட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அறிவியல் உள்ளது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியல் மூலமாக அறிவியல் ஆரம்பமாகிறது எனவே நமது குழந்தைகள் கேள்வியில் கேட்கும்போது முடிந்தவரை தெளிவான பதிலை கொடுக்க முற்பட வேண்டும் அதற்கு மாறாக அவர்களின் கேள்வி கேட்கும் ஆர்வத்தை தொடக்கத்திலேயே அடக்கிவிடக்கூடாது கேள்வியில் கேட்கும்போதுதான் அறிவும் அறிவியலும் விரியத் தொடங்குகின்றன மூட நம்பிக்கைகள் அகலும் மனித சமுதாயத்திற்கு தேவையான பல கண்டுபிடிப்புகள் உருவாகும் தினசரி நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் அறிவியல் ரீதியாக அணுகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அறிவியல் சிந்தனையோடு வளரும் குழந்தைகள் தாமும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்துவார்கள் ஆம் அறிவியல் நன்மையான காரியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் சிந்திப்போம் அறிவியலின் சிறப்பை உணர்வோம் நன்றி